அவர்கள் வழியில் என்ற இடத்தில் இருந்த போது சிரியா நகரங்களின் தலைவர்களான அபு உபைதாபின் ஜர்ராஹ் ரலி அல்லாஹன் அவர்களும் அவர்களின் தோடர்களும் உமர் அலி அல்லாஹன் அவர்களை சந்தித்தார்கள் சிரியாவில் தொற்று நோய் பரவி உள்ளது என்ற செய்தியை அவர்களிடம் கூறினார்கள் அப்போது உமர் அபிலாகும் அவர்கள் என்னிடம் ஆரம்ப காலம் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் அவர்களை நான் அடைத்து வந்தேன் அவர்களிடம் ஆலோசனை செய்தார்கள் சிரியாவில் தொற்று உள்ளது பற்றி அவர்களிடம் கூறினார்கள் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டனர் அவர்களில் சிலர் ஒரு காரியத்திற்காக நீங்கள் வந்துள்ளீர்கள் அதிலிருந்து நீங்கள் திரும்பி செல்வதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார்கள் அவர்களின் மற்ற சிலர் உங்களுடன் மற்ற சிலரும் நபித்தோழர்களும் உள்ளனர் தொற்று நோய் உள்ள அந்த பகுதிக்கு அவர்களை நீங்கள் அழைத்து செல்வதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார்கள் என்னிடம் இருந்து நீங்கள் புறப்படுங்கள் என உமரது அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் பின்பு என்னிடம் மதீனவாசிகளான அன்சாரிகளை அழைத்து வாருங்கள் என்று உமரது அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் அவர்களை அழைத்து வந்தேன் அவர்களிடம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் அவர்கள் முகாஜிர்கள் வழியே கடைபிடித்தார்கள் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டது போலவே இவர்களும் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்னிடம் இருந்து நீங்கள் புறப்படுங்கள் என உமரது அவர்கள் கூறினார்கள் பின்னர் மக்கா போது இஸ்லாத்தை தழுவிய குறைச்சி தலைவர்களில் சிலர் இங்கிருந்தால் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் உடனே அவர்களை அழைத்து வந்தேன் இது விஷயத்தில் அவர்களில் எந்த இரண்டு நபர்களும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை மக்களோடு நீங்கள் திரும்பி செல்வதையே நாங்கள் விரும்புகின்றோம் இந்த தொற்று உள்ள பகுதிக்கு அவர்களை நீங்கள் அழைத்து செல்ல என்று அவர்கள் கூறினார்கள் உடனே மக்களை அழைத்து உமரது இல்லாகும் அவர்கள் நான் நாளை காலையில் பயணத்திற்கு தயார் எனவே நீங்களும் பயணம் புறப்படுங்கள் என்று கூறினார்கள் அப்போது அபுதாபன் ஜர்ராஹதி இல்லாகும் அவர்கள் அல்லாஹுவின் விதியை விட்டும் நீங்கள் ஓடுகிறீர்களா என்று கேட்டார்கள் உடனே உமரதி அல்லாஹும் அவர்கள் அபு உபைதாவே இதை வேறு யாரேனும் கூறியிருந்தால் என எச்சரித்தார்கள் கூறியதை வெறுத்த உமரதியும் அவர்கள் ஆம் அல்லாஹுவின் ஒரு விதியில் இருந்து அல்லாஹுவின் மற்றொரு விதிக்கு ஓடுகிறேன் நீரே கூறும் உம்மிடம் ஒரு ஒட்டகம் இருந்து அது இரண்டு பகுதிகளாக உள்ள ஒரு ஓடையில் இறங்குகிறது அவற்றில் ஒன்று பசுமையாக உள்ளது மற்றொன்று வறட்சியாக உள்ளது இந்த சமயத்தில் பசுமை பகுதியில் ஒட்டகையை நீர் மெய்த்தால் அல்லாஹுவின் விதிப்படியை அதை மெய்த்தீர் வறட்சி பகுதியில் நீர் மேய்த்தால் அதுவும் அல்லாஹுவின் விதிப்படியை மெய்த்தவராவீர் அப்படித்தானே என்று கேட்டார்கள் அப்போதுதான் தேவைக்கு வெளியூர் சென்றிருந்த அப்துல் ரஹ்மானி ஆவுரது அல்லாஹன் அவர்கள் வந்ததும் என்னிடம் இது பற்றி தெளிவு உண்டு தொற்று நோய் உள்ள ஊர் பற்றி செல்லாதீர்கள் கூறினார்கள் உடனே உமர் அதி அல்லாஹும் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு ஊர் திரும்பினார்கள் இரண்டு ஒன்பது முஸ்லிம் இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது